رَحْمَةٍ لَهُمْ غَلِيظَ الْقَلْبِ مِنْ படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்க கூறி அவ்வா ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அலமது இல்லா அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான நாயகன் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீது அவனுடைய சலாமும் என்றென்றும் உண்டாவதா அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள் கிளையார்கள் தாவிழ்கள் சுகதாக்கள் சாலிகைகள் அனைத்து மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹாலுடைய ரஹமத்தும் மக்ஃபரத்தும் என்றென்றும் உண்டாவதா புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹூக்கு மாத்திரம் பயந்து தக்குவாவை வாழ்க்கையின் லட்சியமாக குறிக்கோளாக ஆக்கி கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசியகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பான அவ்வாவுடைய நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் பலதரப்பட்ட மக்களோடு வாழுகையிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை எவ்வாறு வாழுவது என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது ஒரு முஸ்லிமை இஸ்லாம் முன்மாதிரியான ஒரு மனிதராக முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நபராக அவர் சமூகத்திலே திகழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்குகிறது எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே எடுத்துக்காட்டானதாக இருக்க வேண்டும் முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும் வாழுவதா இவரை போன்று வாழுங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதா இதோ முஸ்லீம்களை பாருங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று எடுத்துக்காட்டாக நாம் சொல்லப்பட வேண்டும் முன்மாதிரியாக சமூகத்திலே ஆக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படி முன்மாதிரியான முஸ்லீமாக வாழ வேண்டும் எனவே சமூகத்தோடு நாங்கள் வாழும்போது மனிதர்களோடுதான் இணைந்து வாழுகிறோம் எம்மோடு இருப்பவர்கள் மனிதர்கள் எம்மளோடு புழங்கக்கூடியவர்கள் மனிதர்கள் எம்மை சுற்ற சூழ வாழ்பவர்கள் மனிதர்கள் ஆனால் வயதிலே குணத்திலே தரத்திலே அறிவிலே அனுபவத்திலே வித்தியாசமானவர்கள் எங்களை சூழ நூறு பேர் இருக்குகிறார் என்றால் நூற்றுக்கு நூறு பேருமே வயதிலே வித்தியாசமுடையவர்கள் அவர்களுடைய குடும்ப பின்னணி வித்தியாசமானவர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமானது சிந்தனைகள் வித்தியாசமானது அவர்களுடைய கருத்துகள் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய பொருளாதார நிலைகள் ஏற்றத்தாள் உடையதாக இருக்கும் அறிவு அனுபவம் வித்தியாசம் எனவே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமுடைய ஒரு மாறுபட்ட சமூகத்தோடு நாம் வெற்றிகரமாக யாரோடும் பகைத்துக் கொள்ளாமல் முட்டிக்கொள்ளாமல் மோதி கொள்ளாமல் இஸ்லாம் எனக்கு உல அழகிய உயரிய பண்பாடுகளை கற்பிக்குகின்றது போதிக்குகின்றது மனைவியாக இருக்கட்டும் அந்த மனைவியோடு உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து வாழ்ந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி பிள்ளைகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் தன்னோடு சேர்ந்து வேலை செய்கின்ற சம ஊழியர்களாக இருக்கட்டும் தன்னுடைய ஸ்டாஃபாராக இருக்கட்டும் இருக்கட்டும் இவர்களோடு நாம் எவ்வாறு வெற்றிகரமாக வாழ்வது என்பதை இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகிறது ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டிய பிரதானமான பண்பு குணம் நளின சுபாவம் நளினமாக நடக்குகின்ற தன்மை ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்க வேண்டும் இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது இஸ்லாம் இதற்கான நன்மைகளை சொல்கிறது நளினமாக எதையும் நோக்குகின்ற ஒரு சிந்தனை ஒரு முஸ்லிமுக்கு வேண்டும் எதையும் நளினமாக மிருதுவாக அன்பாக அணுகின்ற ஒரு மனப்பாங்கு முஸ்லிமுக்கு தேவைப்படுகிறது அருமை நாயரும் செல்லமாக அழகிய செல்லம் ஜத்துடன்ன அவர் எதிர்த்தடமை ஒன்றுமே அறியாத சமூகம் அவர்கள் தாக்குப்பிடித்து தன்னுடைய லட்சியத்திலே கரை சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கையில கொடுத்த ஆயுதம் கொடுத்த வெப்பன் என்ன கள்ளும் பொள்ளும் அல்ல மகத்தான நட்புணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவ்வாறு தாலா அவர்களை பார்த்து சொல்கிறானே அந்த நட்பண்புடன் மடமையுடன் அறியாமையுடன் மோதுவது நட்பண்பை கொண்டு மோதினார்கள் நற்குணத்தை கொண்டு மோதி அவர்களுடைய உள்ளங்களையெல்லாம் வென்று அவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் புகுந்து நடிகர் நாயகம் அவர்களுக்காக அர்ப்பணிக்குகின்ற அளவுக்கு அவர்கள் மாறினார் எனவே அன்பான நல்லடியார்களே உலகிய உயரிய அழகிய பண்பாடுகளில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு ஒரு முஸ்லிமுக்கு தேவையான முதலாவது ஆயுதம் நளினம் மிர்து இரக்க அல்லாவுலா அருமை நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹு அலிகம் அவர்களை பார்த்து கூறுகின்ற இந்த கூற்றை கொஞ்சம் அவதானியங்கள் அல்லாவுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் நீங்கள் அவர்களோடு நளினமாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் கடினமான சுபாக இருந்தால் பேச்சு கடினம் உள்ளத்திலே கல்லஞ்சம் கடினமான உள்ளம் பிடிவாதம் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மை எதையும் யாரையும் மதிக்காத உரத்த உள்ளமுடையவராக நீங்கள் இருந்தால் இந்த சகாபாக்கள் உங்களை விட்டு இவிரண்டு ஓடி விடுவார்கள் என்ன தெரியுமா உங்களுடைய நளினமான பேச்சு அன்பான அரவணைப்பு உங்களுடைய இறக்க சுபாவம் மிருதுவான நடத்தை பொறுமையாக சிப்பு தன்மையோடு அணுகுகின்ற அணுகுமுறை இதுதான் இந்த மடமையிலே ஊறி ஈர்த்து நிற்கின்ற காந்த சக்தி என்பதை இந்த வசனம் எனக்கு உணர்த்துகிறது சகாம மக்களுடைய விடயத்திலே அழகி வசல்லோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறார் நீங்கள் கடினமாக இருந்தால் உங்களுக்கு வழி வரட்டும் நீங்கள் நபியாக இருந்தால் கடினமான பேச்சு உள்ளத்தை உடைக்குகின்ற விதத்திலே பேச்சு உங்களுடைய நடவடிக்கைகள் வெகு பிடிவாக கடின போக்கூடியதாக இருந்தால் இவர்கள் விரண்டு ஓடி விடுவார்கள் நீங்களும் சகோதரர்களே எங்களுடைய அவதிப்படுவார் பிடிவாத போக்கும் கடின போக்கும் கடினமான வார்த்தைகளும் இருக்கும் என்றிருந்தால் எங்களோடு இருக்குகின்ற நண்பர்களும் பிள்ளைகளும் எவ்வளவு அவதிப்படுவார்கள் பிறவை விட்டு விடுவோம் பண்பாடு ஒரு முஸ்லிம் ஆகப்பெரிய ஆயுதம் சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் என்னிடத்தில் இருக்குகின்ற இனம் காண வேண்டும் பலவீனங்களை இனம் காண வேண்டும் என்னிடத்தில் இந்த தவறு இருக்குகிறது இது தவறு என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதை திருத்த முயற்சிக்க வேண்டும் தவறே ஒருவன் தவறு என்று உணரவே உணரவிட்டால் உணராவிட்டால் அவன் திருந்த போவது கிடையாது நோயை நோய் என்று அவன் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் வைத்தியம் செய்ய போவது கிடையாது இஸ்லாம் என்பது ஒரு முழு வாழ்க்கை திட்டம் ஒரு முஸ்லிம் முழுமையான வாழ்க்கைக்குரிய அந்த சிலபஸை நாங்கள் பாடங்களாக சப்ஜெக்டுகளாக பிரிப்பதாக இருந்தால் ஐந்து சப்ஜெக்டுகளாக பிரிக்கலாம் து உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது பாடம் வணக்க வழிபாடுகள் உடலோடு சம்பந்தப்பட்டது நோம்போ தொழுகையோ திலாவத்தோ சிக்கரோ துாவோ உம்ராவோ ரிபாதா என்ற பகுதி மூன்றாவது பாடம் மூன்றாவது சப்ஜெக்ட் முஹாமலாஸ் கொடுக்கல் வாங்கல் விற்பதோ வாங்குவதோ கூலிக்கு கொடுப்பதோ கூலிக்கு எடுப்பதோ பார்ட்னர் அடங்கும் கடன் கொடுப்பதோ கடன் எடுப்பதோஸ் இது மூன்றாவது சப்ஜெக்ட் நாலாவது சப்ஜெக்ட் சமூகவியல் பொருளியல் சமூகவியல் சமூகத்தோடு அதாவது குடும்பவியல் மொகா சாரா என்று சொல்வது குடும்பவியல் மனைவியோடு பிள்ளைகளோடு சகோதரர்களோடு உறவினர்களோடு பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் யார் யார் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அது சப்ஜெக்ட் அல்ல அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள விஷயம் நான் என்னுடைய மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் நான் என்னுடைய ஸ்டாஃபுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் என்னுடைய பஸ்ஸுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல உலகிலே ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் என்ற பெயரிலே மனிதர்களை மூட்டிவிடப்படுகிறது உங்களுக்கு இந்த ரைட் நீங்கள் பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகளை தூண்டிவிடப்படுகிறது நாங்கள் பெற்றோரை ஒருவரை மூட்டிவிடப்படுகிறது அப்படி சொல்லவில்லை நீங்கள் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள் மனைவி எனக்கு அதை செய்வதற்கு முன்பாக நான் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் இதை செய்யுங்கள் அவளிடம் இருந்து வர வேண்டியது உள்ளத்தில் இருந்து அது வரும் எனவே மூணாவது சப்ஜெக்ட் நான்காவது பகுதி ஐந்தாவது பகுதி பிற மனிதர்களோடும் பிற முஸ்லீம்களோடோ அல்லது காவிர்களோடோ அல்லது அதை விட தாண்டி போய் மிருகங்களோடு பறவைகளோடு எவ்வாறு வழிகாட்டம் என்ன கடமை என்ன எனவே நான் ஏன் இதை ஐந்து சப்ஜெக்டையும் நான் சொல்கிறேன் என்றால் நீங்கள் கொஞ்சம் அவதானியுங்கள் முழு இஸ்லாமிய சிலபஸும் இந்த ஐந்து சப்ஜெக்டு அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் அம்மாவோடு சம்பந்தப்பட்டது எமக்கும் இடையிலே உள்ள உறவோடு சம்பந்தப்பட்டது நம்பிக்கை ரீதியானது உள்ளத்தோடு விபாதாத் என்று சொல்லக்கூடிய வனக்கவியல் என்பது உடலோடு இது அல்லாத சிந்திய மூன்று சப்ஜெக்டுகளும் அடியார்களுடைய விடத்திலே சம்பந்தமானது அடியார்களோடு நாங்கள் புழங்குகிறோமே யாரோடு வாழுகிறோமோ யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ யாரோடு இரவை பகலை கலிக்கிறோமோ உள்ள யாரோடு இருக்கிறோமோ அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிகாட்டல் எனவே சிலரை பொறுத்தவரையில் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் அவர்களை அடிக்க யாரும் முடியல அவருடைய தொழுகை என்ன அவருடைய நோன்பு என்ன அவருடைய நேற்று என்ன அமல் என்ன என்றால் அவர் அதிலே முதலிடத்தில் இருப்பார் ஆனால் மறுபுறத்திலே அவருடைய குணங்கள் சரியில்லை கொடுக்கல் வாங்கல் சீரில் என்று இருந்தால் நாளை இந்த மறுமையிலேயும் அதான் பார்க்கப்படும் அவர் எழுபது புள்ளிகள் எடுத்திருக்கிறார் மற்ற மூன்றிலும் என்றால் எ பார்க்கும்போது அவர் மருமையிலே தோத்து போய்விடுவார் எங்கே யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறாரோ இவருடைய அமளி பாதத்தை அங்கே தூக்கி கொடுக்கப்படும் பாலச் சுமைகள் எல்லாம் சுமத்தப்படும் இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நல்ல குணம் நல்ல தன்மை பேசுவதிலோ செயல்படுவதிலோ யாருக்கும் தொல்லை இல்லை தொந்தரவு இல்லை மறுபுறத்திலே இபாதாத்துடைய விடயத்திலே குறைபாடு தொழுகை இல்லை அல்லாவுடைய நம்பிக்கையிலே குறைபாடு குரான் ஓதுவதிலே குறைபாடு என இஸ்லாம் என்பது ஒன் சைடு மார்க்கம் அல்ல இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுகின்ற மார்க்கம் இஸ்லாம் இபாதத் அல்ல உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் குடும்ப வாழ்க்கையும் பண்பாடும் வழிகாட்டல்படி இருக்கும் என்று இருந்தால் அதுவும் எளிபாதத்தாக மாறக்கூடிய வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்கிறது எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே நற்பண்புணம் நன்னடத்தை என்பதில் இஸ்லாமிய பார்வையில் முதலிடத்தில் இருப்பது மிருதுவாக நடப்பது நளின சுபாகம் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ம அவர்களை பார்த்து ரசூல் அலிஹி வசல்லம் சொல்கிறார்கள் ஆயுஷ் إن الله رفیقل يحب الرفق ويعطي على الرفق ما لا يعطي على العنف عائشة الله مردوان ون الله تعالى قد يمان ون مردوان ون مردو ون نلنتي ون ويعطي على الرفق نلنتي ميذ كدك هندر كده كده مذيكالو கடினத்தின் மீது அல்லாஹ் கொடுப்பது கிடையாது ஒரு காரியத்தை நளினமாகவும் சாதிக்கலாம் கடினமாகவும் சாதிக்கலாம் தன்னுடைய மாணவர்களிடத்திலே கடின போக்கோடு நடந்த ஒரு விஷயத்தை செய்ய வைக்கலாம் அதை வெறுப்போடு செய்வான் அந்த நேரத்துக்கு மாத்திரம் செய்வான் பிறகு அதை விட்டு விடுவான் நளினமாக இரக்கமாக அரவணைப்போடு அதை சாதிக்கும் போது உள்ளத்தில் இருந்து அதை செய்வான் என்றும் செய்வான் எப்போதும் செய்வான் மனைவியாக இருந்தாலும் அதுதான் பிள்ளைகளாக இருந்தாலும் அதுதான் எங்கும் எதையும் நளினமாகவும் இரக்கமாகவும் மிருதுவாகவும் சாதிக்கு பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சாதிக்குகிறான் என்று சொன்னால் அது அந்த நேரத்துக்கு நடந்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமானதாக இருக்காது எனவே கடினத்தின் மீது கொடுக்காத கொடைகளையும் வெகுமதிகளையும் நளினத்துக்கு அல்லாஹ் கொடுக்குகிறான் என்று நாயகம் அழகி சொல்கிறான் எனவே நளின போக்கு இது மிக விரும்பத்தக்கது நிதானமான போக்கு வேண்டும் மார்க்க விவகாரங்களில் கூட தீவிரம் கடினம் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று மார்க்கத்தை மார்க்கின்ற முறையில அணுகுங்கள் மார்க்கம் என்ற அப்பால் பட்டு மார்க்கத்து வழிகாட்டலுக்கு கடினமானது அல்ல அவசரம் கடினம் இது அல்லணும்ளினமானதுடையத்துடையான்டைய அதனுடைய இயல்புக்கு மாற்றமானது எனவே நபிகள் நாயகம் சங்கல்லாஹு அழகிய என்ன சொல்கிறார்கள் கடினத்தை மேற்கொள்கின்ற எவரும் இல்லா கடபகு தோற்று போகாமல் இருப்பது கிடையாது அவர் நிலைத்து நிற்க மாட்டார் அவருடைய கடினம் மார்க்கத்துக்கு அவருடைய கடினத்தால் அவர் ஈடு கொடுக்க முடியாது ஏன் புராணம் சுண்ணாவும் சீராவும் நிதானமானது சூற நோக்குடையது என்னுடைய வேதம் என்னுடைய கடினம் என்னுடைய தீவிரம் மார்க்கத்தோடு தாக்கு பிடிக்காது ஏன் அது நிதானமானது நிதானமான மார்க்கத்தை நான் கடினமாக அணுக சில நாட்களுக்கு வாரங்களுக்கு மாதங்களுக்கு மிஞ்சி போனால் சில வருடங்களுக்கு என்னுடைய வேதமும் சத்தமும் உயர்ந்திருக்கும் அதற்கு பிறகு ஓய்ந்து விடுவேன் அவர் ஓய்ந்து போய்விடுவார் கலைத்து போய்விடுவார் கலைத்து போய் நின்று ஹோ ஹோ நான் எங்கோ கொண்டு சத்தம் போடுகிறேன் மார்க்கம் எங்கோ இருக்கு மார்க்கத்துக்கு வெளியிருந்து கத்துகிறேன் என்பதை புரிந்து கூச்சத்தால் வெட்கத்தால் அமைதி அடைந்து விடுவார் புகாரியிலே வரக்கூடிய ஹதீத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அழகுவ செல்லம் எல்லாருடையத்திலும் நிதானத்தையும் மிருதுவையும் நளினத்தையும் வழிகாட்டிய பெருமானார் சல்லாஹூ அழகுவ செல்லம் மார்க்கத்தை அணுகுவதிலும் மார்க்கத்தை சொல்வதிலும் மார்க்கத்தை ஒரு இடத்திலே செயல்படுத்துவதிலும் மார்க்கத்தை இன்னொரு அன்பு பாசம் இவற்றை மையமாக வைத்து அதன் மூலமாக அந்த ரூட்டிலே மார்க்கத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று வழிகாட்டுகிறார் எனவே அன்பா அல்லாஹுடைய நல்லே நளின பண்பு எங்களுக்கு தேவை இது மிக ஒரு முக்கியமான விடயம் வெறும் நான் பேசிவிட்டு வார்த்தையால் பேசிவிட்டு நீங்கள் காதால் கேட்டுவிட்டு விடுகின்ற ஒன்று அல்ல என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அது மனைவியோடு பழகுவதாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை நடந்து விட்டது ஒரு தவறு நடந்து விட்டது அதை எப்படி அணுகுவது பள்ளியிலே வந்து ஒரு கிராமவாசி வந்து நாகரீகம் தெரியாத ஒரு மனிதர் வந்து பள்ளியிலே நின்று கொண்டு சிறுநீர் கழிக்குகிறார் திருமிதி அபுதாவுத் நசாயி போன்ற சுனங்களில் அதியத்துடைய கிரந்தங்களில் பதிவாகி இருக்குகின்ற நிகழ்வு எங்கே சிறுநீர் கழிக்குகிறார் பள்ளியிலே சற்று உள்ளத்துக்கு எடுத்து யோசித்து பாருங்கள் நின்று கொண்டு பள்ளியிலே சிறு கழிக்கிறார் இமான பலவீனமான எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த செய்தியை இந்த நிகழ்ச்சியை இந்த காட்சியை சகிக்க முடியாது சகாபாக்கள் பள்ளியின் கண்ணியமும் மகத்துவமும் தூய்மையும் அவர்களுடைய உள்ளங்களிலே நிறைந்திருந்த அந்த சகாபாக்கள் வேகப்பட்டு கடினப்பட்டு அவரை தடுக்க அருமை நாயகம் செல்லம் வாஹு அலிக நிதானமாக உட்காருங்கள் நீங்கள் இப்போது அவர் கழிக்க ஆரம்பித்து விட்டார் நீங்கள் அவரை அதட்டி நீர்கள் என்றால் அச்சுறுத்தி நீர்கள் என்றால் அவர் அங்கு மிகுவார் ஆகிவிடும் உட்காருங்கள் அவரை நிதானமாக அவருடைய காரியத்தை செய்யவிடுங்கள் எவ்வளவு பெரும் பொறுமை வேண்டும் சகோதரர்களே சிறுநீர் கழிக்கிறார் நவிகலார் சன்னதாசலம் அவதானித்துக் கொண்டிருக்கிறார் கழிக்கட்டும் அமைதியாக இருங்கள் சிவகான சிறுநீர் கழுத்து முடிக்குகிறார் அவரை அடிக்க பார்த்த அல்லது தடுக்க பார்த்த அகட்ட பார்த்த சகபாக்களில் சிலரை கூப்பிட்டு வாருங்கள் ஒரு வாலி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாருங்கள் தண்ணீரை ஊற்றி சுத்தப்படுத்துங்கள் அவர்களிடம் வேலை வாங்குகிறார்கள் வேலை செய்யுங்கள் சுத்தப்படுத்துங்கள் முடிந்துவிட்டது அவ்வ தான்து அவரை ஒரு பள்ளிவாசல் சொகைக்காக செய்வதற்காக திக்ரி செய்வதற்காக அமளி பாதத்தை செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு இடம் என்று மிக நிதானமாக பண்பாடாக அவருக்கு உணர்த்துகிறார்கள் எ அவர்களுடைய உள்ளத்திலே நிதானம் இருந்திருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை இருந்திருக்க வேண்டும் ஒரு தவறு எப்படி அணுக வேண்டும் மறைக்க சொல்லுகிறது இஸ்லாம் இன்றைய பத்திரிகைகளும் இன்றைய ரேடியோக்களும் இன்றைய நியூஸ்களும் எங்கேயாவது ஒரு மூலையிலே நடக்குகின்ற தவறுகளை முழு உலகத்துக்கும் அம்பலப்படுத்தி சமூகத்திலே அவன் எவ்வளவு கௌரவமான மரியாதைக்குரியவனாக இருந்தாலும் சரி அவனுடைய மானத்தையும் மரியாதையும் குலைத்து பங்கப்படுத்தி அதை உலகம் எல்லாம் பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்துகின்ற செயல்களை தான் நாகரிகம் என்றும் மீடியா என்றும் இன்று உலகம் தெரிந்திருக்கிறது இதற்கு படிப்பு இதற்கு ஆய்வு இதற்கு டிகிரி இஸ்லாம் சொல்லுகின்ற பண்பாடு இஸ்லாம் சொல்லுகின்ற மீடியா குறைகளை மறையுங்கள் மான மரியாதையை மதியுங்கள் ியன்படியும்போம் தவறுகள்ரியாதைகளுக்கு எந்த விலையும் இல்லை மதிப்பும் இல்லை யாருடைய மானமோ மரியாதையோ செய்து கிடைத்தால் போதும் அவ்வளவுதான் அன்பான் அல்லாஹுபின் நல்லே எனவே இஸ்லாம் சொல்லுகின்ற பண்பாடுகளில் மிக உயர்ந்த அடுத்த இரண்டாவது விடயம் பிறருடைய உணர்வுகளை மதியுங்கள் பிறருடைய உணர்வுகளை புரியுங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இது இஸ்லாம் வழிகாட்டுகிறது பிறருடைய உணர்வுகள் அவனுக்கென்ற ஒரு மரியாதை உண்டு அவன் ஒரு நாட்டான ஒரு கூலி வேலை செய்கின்ற மனிதனாக இருக்கலாம் உண்டு உணர்வுகளை புரிந்து மதித்து நடன்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டி பள்ளிவாசலுக்கு வருகிறோமே புகாரியுடைய நாயகம் சொல்கிறார்கள் الْمَلَائِكَةَ مِنْهُ மரத்தின இந்த இந்த பூண்டு வெங்காயம் பச்சையாக சாடுகிறீர்களோ பள்ளிவாசலுக்கு நெருங்கவும் வேண்டாம் பள்ளிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வலியுறுத்துகின்ற அருமை நாயகம் செல்வா செல்ல சொல்கிறார்கள் வெங்காயத்தை சாப்பிட்ட உடனே வாயிலிருந்து துருவாடை வரும் எனவே பள்ளி நெருங்கவும் வேண்டாம் நீங்கள் வந்து பள்ளியிலே சப்பிலே நிற்பீர் பக்கத்திலே இருப்பவருக்கு வெள்ளை பூண்டு வாறை வெங்காய வாசல் அவருக்கு தொல்லையை உண்டாக்கும் பிறருக்கு அது கஷ்டத்தை உண்டாக்கும் நீங்கள் பள்ளிக்கு வருகின்ற இந்த நன்மைகளை இழந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை பிறருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் வெள்ளை வெண்காயம் என்பது ஒரு துருவாடைய எங்களுடைய நடைமுறையிலே சமூக பார்வையிலே அது அவ்வளவு நாற்றமோ வீச்சமோ உடையதோ அல்ல அதற்கே இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அதை விட கடினமான நாற்றமும் துருவாடையும் வரக்கூடிய திணியோ பழங்கள் இன்று நடைமுறையில் இருக்குகிறது சில பழங்கள் சாப்பிட்டால் அது ஏப்பத்தை உண்டாக்கும் வாசத்தை வெளிப்படுத்தும் பிறருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் பிறருக்கு நோவினை கொடுக்க வேண்டாம் பிறருடைய உணர்வுகளை மதித்து நடவுங்கள் ஒருவர் ஜும்மா பள்ளியிலே நபிகள் நாயகம் மின்பர்களே குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாமதமாக வருகிறார்ந்து எல்லோரையும் நிறுத்துக் கொண்டு தள்ளிக்கொண்டு வருகிறார் நிறுத்திவிட்டு உக்காரம் அங்கேயே அமர்ந்து கொள்ளும் நீர் திறருக்குள்ளை கொடுத்துவிட்டீர் என்று சொல்கிறார்கள் அவர் கவனமாக சிவர் என்று பின்னால் வந்து ஒருவர் தோளிலே கால்படுகிறது இவர் யார் என்று பார்க்கிறார் கோவப்படுகிறார் ஆத்திரப்படுகிறார் இவருடைய முழு கவனமும் எங்கோ சிதறிவிடுகிறது முழு கவனத்தோடு திசை திருப்படுகிறது பிந்தி வந்தது மாத்திரம் இல்லாமல் பிறருக்கு தொல்லை வேறு கொடுக்கிறீரா உட்கார்ந்து கொள்ளும் என்று நிறுத்திவிட்டு சொல்றார் ஆனால் மார்க்கத்திலே முன்னால் இடம் இருக்கும் போது அதுவும் புகாரிகளை ஒரு ஹதீஸ் வருகிறது மண் ஜத்தான் காலியான இடம் முன்னால் வருபவர்களுடைய கடமை இடத்தை காலியாக இல்லாமல் நிரப்பி உட்காருவது பின்னால் வருபவர்களுக்கு இடமளித்து முன்னால் உள்ள இடங்களை மறைத்துக் கொள்ளாமல் முன்னால் இடம் இருக்க நாம் அவற்றை நிரப்பாமல் மறைத்து உட்கார்ந்திருப்பது கூட சரியாவுடைய பார்வையில் அது பிறருக்கு வரவிடுகிறீர்களும் அல்ல நீங்கள் முன்னே சென்று அந்த காலியான இடத்தில் உட்காருகிறீர்களும் வரவிடுவதும் வழிகாட்டப்பட்ட நான் சொல்வது இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு பிறருடைய உணர்வுகளை மதிக்குகிறது பிறர் நலம் பேணச் சொல்கிறது எந்த அளவு தூரத்துக்கு இந்த பிறர் நலம் பேணுகள் பிறருடைய உணர்வுகளை மதித்தல் என்ற தலைப்பை எடுத்து ஒவ்வொரு பாடம் பாடமாக ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் தொடுவோம் ஒவ்வொரு பகுதியிலும் சரிய தற்கான வழிகாட்டல்களை எங்களுக்கு செய்திருக்கு விருந்துக்கு செல்கிறோமே சாப்பிடுவதற்காக கல்யாண விருந்தோ அல்லது ஏதோ எங்களுக்கு ஒரு விருந்துக்கு ஒருவர் அழைக்குகிறார் இரவு நேரங்களில் விரும்பிக்கு செல்லும் போது குரான் சொல்லுகிறது சென்று விடுங்கள் போனது சாப்பிடுவதற்கு சாப்பிட்டு விட்டீர்களா சாப்பாடு கிடைத்து கலைந்து பந்த சிறு களைந்து என்று குரான் சொல்கிறது ஏன் இதை சொல்கிறது பிறருடைய உணர்வுகளை பேணி நடங்கள் நீங்கள் சாப்பிட்டி இருக்கும் நேரங்களை கழிக்க வேண்டாம் சாப்பிட்ட பிறகு கோப்பியை ஊத்துங்கள் பிளேண்டி ஊத்துங்கள் என்று கதிரையிலே உட்கார்ந்து அரட்டடிக்க ஆரம்பித்து விட வீட்டுக்காரர்களுக்கு பல தேவைகள் இருக்கும் நீங்கள் போன பிறகுதான் அவர்கள் சுதந்தரமாக வீட்டிலே செயல்பட முடியும் அவர்கள் உண்ணவேண்டி இருக்கும் அவர்கள் நேரத்தோடு உறங்குகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் காலையிலே தகச்சு தொல்கின்றவர்களாக இருப்பார்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள் விருந்துடை ஏற்பாட்டிலே ஈடுபட்டு ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது களைத்து போய் இருக்கலாம் இவர்கள் போக கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு என்று உள்ளத்தால் ஏங்கி கொண்டிருக்கலாம் பைதா தயிந்தும் பந்தசுரும் காலையிலே அவர் நேரத்தோடு எழுந்து எங்காவது தூர பிரயாணம் போகின்றவராக இருக்கலாம் அவருடைய பேக்குகளை சரி பண்ண வேண்டியிருக்கும் பிரயாண ஏற்பாடுகளை சரி செய்ய வேண்டியிருக்கும் பிரயாணத்துக்கு முந்தைய ஓய்வு எடுத்துக் இருப்பார் காலைகளை பிள்ளைகளை நேரத்தோடு எழுந்து ஸ்கூல்களுக்கு அனுப்ப வேண்டிய ஆபீஸுக்கு போக வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள் இதையெல்லாம் நீங்கள் உணராமல் புரியாமல் சாப்பிட்டு விட்டு அரட்டை அடித்துக் கொண்டு கொண்டு இருக்காதீர்கள் தொழுகையிலே சொல்லி சரி சொல்லுகின்ற அல் குரான் பண்பாடுகள் குணம் நற்குணம் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லும் போது சுபஹான் தூரத்துக்கு அது விரிவுபடுத்துகிறது துறந்து பேசுகிறது மனம் திறந்து கதைக்குகிறது எனவே அன்பா நல்லாவுடைய நல்ல சிறந்த ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக நாம் வாழும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழும் இஸ்லாம் சொல்லுகின்ற விடயத்தில் இரண்டு விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் போன்று நலினும் இரண்டாவது இரண்டாவது பிறருடைய நலம் பேருதல் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் உணர்வுகளை மதித்து நடத்தல் யாருக்கும் நோவினை உண்டாகக்கூடிய விதத்திலே மனம் வேதனை படக்கூடிய யாரு யாரை முஸ்லிம் என்று சொல்ல தகுதியானவர் யார் முஸ்லிம் என்றால் மண் சலிமல் முஸ்லிமூன மின்லிசானிகி வயதிகி யாருடைய பேச்சினாலோ செயலினாலோ பிறர்கள் நோவினை பெறாமல் வேதனை அடையாமல் சலாமத்தாக இருக்கிறார்களோ அவருதான் முஸ்லீம் என்று சொல்ல தகுதியானவர் அவர் பிறருக்கு நோவினை செய்கிறாரா அவர் முஸ்லிம் என்று இனம் காட்டப்படுவதற்கு தகுதி இல்லாதவர் ஏமாத்துகிறான் துரோகம் செய்கிறான் வஞ்சகம் செய்கிறான் அநியாயம் செய்கிறான் யாருக்கு என்ன நடந்தால் என்ன என்னுடைய வேலை நடந்தால் போதும் என்ற உணர்வு சுயநலம் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது ஒரு முஸ்லிம் எப்போதும் சமூகப்பற்றும் பிறர் நலம் பேணுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்ல இந்த இரண்டு பண்புகளும் மிக முக்கியமானது மிக வலியுறுத்துகிறது இது மேடையிலே மிம்பரிலே உள்ள விஷயம் அல்ல என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயம் இது முஸ்லிம்களோடு மற்ற அல்ல அந்நியர்களோடு பிறர் அந்நிய மதத்தவர்களோடு கூட இஸ்லாம் மிக முன்மாதிரியாக நடக்க சொல்வது மிக எடு காட்டானவர்களாக நடக்க சொல்கிறது நாட்டிலே நாம் வாழ்கிறோம் அந்நிய நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்று நாம் சொல்லக்கூடாது நாடு என்றால் எங்களுடைய நாடு அல்ல அந்நியருடைய நாட்டிலே நாம் புகுந்திருக்கிறோம் என்று அர்த்தமாகிவிடும் இது எம்முடைய நாடு எமக்கும் சொந்தமான நாடு சிறுபான்மை என்றும் சொல்லக்கூடாது முஸ்லீம்கள் உலகத்தில் எங்கும் சிறுபான்மை கிடையாது முஸ்லிம்களை உலகத்தின் எந்த போடரும் எந்த எல்லையும் பிரிக்க முடியாது முழு உலகத்திலும் உள்ள முஸ்லீம்கள் ஒரே சமூகம் ஒரே உம்மா ஒரே சமூகம் எனவே உலகத்தில் முஸ்லீம்கள் எங்கும் சிறுபான்மை கிடையாது எண்ணிக்கையில் பிறர் எங்களை விட அதிகமாக இருக்குகிறார்கள் அப்படியான ஒரு நாசில் நாங்கள் இருக்கிறோம் எனவே நாங்கள் செயல் ரீதியாக தாவா செய்வத மகத்துவத்தை கடமையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய செயல்கள் இஸ்லாத்தின் பக்கம் இருக்க வேண்டும் முஸ்லீம்களா நல்லவர்கள் வியாபாரம் செய்வதா முஸ்லீம்களோடு வியாபாரம் செய்யுங்கள் ஏமாற்ற மாட்டார்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் அலவை நிறுவையில் மோசடி செய்ய மாட்டார்கள் இதுதான் என்னுடைய உங்களுடைய அடையாளம் வரலாறு நெடுகிலும் முஸ்லீம்கள் தன்னுடைய பண்பாட்டினால் உயர்ந்த குணத்தினால் அவர்கள் தனித்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு படித்தவன் நினைக்க வேண்டும் எனக்கு ஜாப் தேவை யாராவது ஒரு முஸ்லிம் புஸ்தடத்தில் எனக்கு ஜாப் கிடைக்குமா முஸ்லிம்கள் நல்லவர்கள் ஒரு முதலாளி நினைக்க வேண்டும் எனக்கு ஸ்டாஃப் தேவை முஸ்லிமான அவர்கள் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் பொருளிலே மோசடி செய்ய மாட்டார்கள் நேரத்திலே டைமிலே களவு செய்ய மாட்டார்கள் அவர்கள் நல்லவர்கள் எனக்கு முஸ்லிமான ஸ்டாஃப் கிடைக்க கூடாதா முஸ்லீம்கள் என்னுடைய கடையிலே கம்பெனியிலே வேலை செய்வது எனக்கு பெரும் அது சிறப்பு வரக்கத்து என்று நினைக்க வேண்டும் இறைவனுடைய தொடர்பு ஒரு புறத்திலே சீராக இருக்க வேண்டும் அடியார்களுடைய உறவு பண்பாடு ரீதியாக சீர்படுத்தப்பட வேண்டும் எனவே நாங்கள் அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் எனக்கு எங்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குகிறதா நாம் முஸ்லீம் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவனுக்கு ஒரு உதவி செய்வதற்கு ஒரு பஸ்ஸிலே உட்கார்ந்து நீங்கள் முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இருக்கிறீர்கள் ஒரு கஷ்டத்தோடு ஒரு மனிதர் ஒரு எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ற நோக்கோடு நாங்கள் செய்யும் போது அது இஸ்லாமத்துக்கு செய்கின்ற தர்மம் நீங்கள் இஸ்லாமுக்கு நீங்கள் கொடுக்கின்ற கொடை ஒரு ரோட்டிலே வாகனத்திலே செல்கிறீர்கள் ஒரு அவருடைய வாகனத்தில் உடைந்து நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் வாகனத்தை நிறுத்தி என்ன செய்ய வேண்டும் ஏதாவது இருப்பது இரண்டாவது விடயம் இந்த வார்த்தை இது பெரிய தாபா நாங்கள் ரோட்டிலே செய்கின்ற உதவி அந்த ஆபீசரை அந்த முதலாளியை நாளை நாங்கள் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் அவனை வாய் திறந்து பேச வைக்கும் எங்காவது ஒரு மீட்டிங் நடக்கும் போது யாராவது முஸ்லிம்களை எதிர்த்து பேசும் போது ரோட்டிலே நீங்கள் செய்த உதவி அவனுடைய வாயை திறக்க வைக்கும் அவன் சொல்லுவான் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் முஸ்லிம்களை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய அண்டை வீட்டிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்களோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன் என்னுடைய முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் நல்லவர்கள் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்று நானும் நீங்களும் போய் போக முடியாத இடத்திலே அவன் இஸ்லாத்தை பற்றி அவனை பேச வைக்கும் எனவே அன்பான நல்லடியார்களே முஸ்லீம்கள் எங்கும் பண்பாடு ரீதியாக அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு கிளாஸில் ஒரு ஆஃபீஸிலே பத்து ஸ்டாப் இருக்கிறார்கள் ஒரு கிளாஸ்ல நாற்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் ஐந்து முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஐந்து முஸ்லீம்கள் மாணவர்களும் மற்ற முப்பத்தி ஐந்து மாணவர்களை விட படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் மரியாதையாக ஆசிரியர்களோடு நடப்பதிலும் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆசிரியர் யோசிப்பான் இந்த ஐந்து மாணவர்கள் இவ்வளவு மரியாதையாக நடக்கிறார்கள் எவ்வளவு பண்பாடாக பேசுகிறார்கள் சண்டை கிடையாது விட்டு படிப்பில் கவனமாக இருக்கிறார்கள் நல்ல படிக்கிறார்கள் நல்ல மரியாதையாக பேசுகிறார்கள் இலங்கை நாட்டிலே இருப்பதனால் இப்படி செய்கிறார்களா இல்லை மற்றவர்களும் இலங்கை நாட்டிலேதான் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு தனித்துவம் இவர்களிடத்தில் இருக்கிறது என்ன இவர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாம் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்க்குகிறது நல்ல பண்பாட்டை போதிக்குகிறது என்பதை அவன் உள்ளத்தில் விளங்க எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த வகையிலே நாம் ஒரு முன்மாதிரியான முஸ்லீமாக வாழ அல்லாஹ் எமக்கு கிருவை செய்ய வேண்டும் என்ற கொத்துபாவுடைய சுருக்கம் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பண்பாடு ரீதியான ஒரு முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ வேண்டும் முதலாவது எங்களிடத்திலே நளின சுபாவம் இறக்க சுபாவம் இருக்க வேண்டும் மனைவியோடாக இருந்தாலும் சரி பிள்ளைகளோடாக இருந்தாலும் சரி நண்பர்களோடு இருந்தாலும் சரி நிதானமாக பொறுமையாக நாம் எதையும் அணுக வேண்டும் இரண்டாவது திறருடைய உணர்வுகளை மரியாதையை பிறருடைய மானத்தை நாம் தேடி புரிந்து மதித்து நடக்க வேண்டும் மூன்றாவது அன்னிய மதத்தவர்களோடு மிக பண்பாடாக மிக நாகரிகமாக மிக நன்னடத்தையோடு நாங்கள் நடத்து நடந்து செயல் செய்ய இந்த விடையத்தை நான் ஆனால் வேண்டும்ி விடுகிறேன் அவ்வுதான் செயல்படுத்துகின்ற சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ளவர்கள் நீங்கள் தான் நீங்கள் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ ஆபீஸிலோ ஸ்கூலிலோ அல்லது உங்களுடைய அண்டை வீடுகளிலே இருக்குகின்ற காவிர்களோடு நீங்கள் நன்னடத்தையோடு நடந்து இஸ்லாத்தை பற்றிய ஒரு நண்ப செயல் ரீதியான பண்பாடு ரீதியான தாவா செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குகின்றது அல்லாஹூ தாலா என்னை உண்மையான சத்திய முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பானாக எங்களிடத்தில் நல்ல பண்பாடுகளை தந்தருவானாக அல்லாவோடு உள்ள உறவை சீர்படுத்தி நேரிய பண்பாடுள்ள நம்பிக்கையுள்ள இறை விசுவாசிகளாக எங்களை ஆக்கி வைப்பானாக இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் நான் இன்று கொத்துபாவை துவங்கும் போது நான் எண்ணி பார்த்ததில் இருபத்தி இரண்டு பேர்கள் தான் அங்கே இருந்தார் ஒரு கவலையான செய்தி வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் கொத்துபா கேட்கும் கொஞ்சம் நேர காலத்தோடு நாங்கள் ஆயத்தம் இன்று வெள்ளிக்கிழமை இன்று நான் நேரத்தோடு பள்ளிக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மனதில் எடுக்க வேண்டும் இங்கே நான் சொத்துபாவை ஆரம்பிக்கும் போது இங்கே மதரசா மாணவர்கள் இங்கே உஸ்தாதுமார்கள் என்னுடைய பார்வையில் இவர்கள் போக நான் அவதானித்தேன் ஒரு இருபது இருபத்தி இரண்டு இருந்தார்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் நீலகாரத்தோடு நாங்கள் உலகத்துடைய விடயங்களில் மண்டி அடித்துக் முன்னுக்கு போய் பார்க்க பார்க்க பார்க்கிறோம் முன்னுக்கு போக வேண்டும் என்று முதலிலே நான் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் மார்க்கு விடயங்களில் வீணுடைய விடயங்களில் நாங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டும் நாங்கள் நீலகாலத்தோடு ஆயத்தமாகி ஜும்மாவை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை நான் இந்த வாழ்க்கையில் எடுத்து நான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் ஒவ்வொரு வாரமும் நான் கொஞ்சம் என்னையை பொழிஷ் பண்ண வேண்டும் ஒவ்வொரு வாரமுடைய கொத்துபாவிலே சொல்ல நீங்கள் எனக்குவோம் என்று ஒவ்வொரு வாரமும் ஒரு விடத்தை நடக்க முயற்சி செய்தால் ஒவ்வொரு நாளும் ஏனிப்படியிலே மேலே ஏறுவது போன்று புரிந்து